ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ராத்த தர்மங்களை விரிவாக பார்த்துன்னு வரும் அதிலே புராணங்கள் இந்த ஸ்ராத்தங்களுடைய பெருமைகளை எப்படி சொல்கிறதுங்கிறத பல சரித்திரம் மூலமாக தொடர்ந்து பார்த்துன்னு அதிலே மகாபாரதத்தில் ஜரத்காருவனுடைய சரித்திரத்தை பார்க்குறோம் அதில் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா அந்த பித்திருக்கள்லாம் நீதான் ஜரத்கார்வா நீ எங்கள் விஷயத்தில் நீ கவலைப்பட நீ ஒரே பையன் பித்தற்கள் நாங்களாம் எப்படி தொங்கின்னு நீ பாரு எங்களுக்கு செய்ய வேண்டிய திசை அதை நீ செய்தாலே உன்ன நாங்கள் ரொம்ப உயரத்துக்கு கொண்டு வருவோம் உனக்கு அந்தந்த சமயங்களில் ஆக வேண்டியது உனக்கு நடக்கும் நீ ஏன் கவலைப்படுற எங்களுக்கெல்லாம் சத்கத்தியாக கிடைக்கணும் அப்படின்னு பித்திருக்கள்லாம் சொன்ன அப்படியா இத்தனை பேர் இருக்கையிலே நீங்கள்லாம் என்ன யார் யார் என்னென்ன சொந்தம்னு கேட்டான் ஜரத்கார் அவள் அத்தனை பேரும் சொல்கிற நான் தான் தகப்பனார் நான் தான் தகப்பனாருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் நான் இவர்தான் ஒன்று விட்ட சித்தப்பா இவர்தான் அத்தை அப்படின்னு பந்துக்கள் அத்தனை பேரும் அவரவர்களுடைய சொந்தங்களை சொல்கிறான் ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஸ்ராத்தத்தில் இத்தனை பேருக்கும் பங்கு வருது நாம் என்ன நினைக்கிறோம்னா நம் தகப்பனாரை உத்தேசித்து மட்டும் ஸ்ராத்தம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் அல்லது தாயாரை மாத்திரம் உத்தேசித்து ஸ்ராத்தம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை நிறையா பேருக்கு அந்த ஸ்ராத்தத்தில் பங்கு கிடைக்கிறது அதுதான் கடைசியில் பிண்டப்பிரதானமான பிறகு நாம் அங்கே ஒரு பிரார்த்தனம் பண்ணுவோம் என்னென்ன சமீபத்திரப்பிரமாணேன பிண்டம் தத்தியாத் கயாசிரே உத்தரேத் சப்தகோத்திராணாம் குலமேகோத்தரம் சதம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அங்கே சொல்கிறது பிண்ட பிரதானமான பிறகு என்ன சொல்கிறது இந்த ஸ்லோகம்னா சமீபத்திரப்பிரமாணேன பிண்டம் தத்தியாத் கயாசிரே அந்த கயா கஷேத்திரத்தை கஷேத்திரத்திலையோ அல்லது அந்த கஜா க்ஷேத்திரத்தை நினச்சிருந்தோ வன்னி இல அளவுக்கு ஒரு சாத பருக்கையை எடுத்து நம் பிதற்கள் பேர சொல்லி அந்த பிண்டம்னு பூமியில் வச்சுட்டால் உத்தரேத் சத்த கோத்ராணாம் குலம் நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காராலுடைய நூற்றி ஓரு தலைமுறையும் அடைகிறது அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது நம்மை சுற்றி ஏழு கோத்திரக்காராக இருக்கான்னு நான் முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்கேன் அதாவது தன் கோத்திரம் தன் மனைவி கோத்திரம் அத்த கோத்திரம் மாமா கோத்திரம் சகோதரி கோத்திரம் பொண்ணு கோத்திரம் நாட்டு பொண்ணு கோத்திரம் இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிரார்த்தத்திலேயும் பங்கு கிடைக்கிறது இந்த அத்தனை குடும்பங்கள்லேயும் உள்ள நூற்றி ஓரு அந்த ஸ்ராத்த பலமானது போய் சேர்றதுன்னா அத்தனை பித்திருக்களுக்கு நாம் பாகம் கொடுக்குறோம் ஒரு ஸ்ராத்தத்தில் அந்த வருஷத்தில் அந்த ரெண்டு மணி நேரம் அவளுக்காக நாம் செலவழிக்கிறோம் அந்த சமையலில் இருந்து ஆரம்பித்தால் மூன்றரை மணி நேரம் அந்த மூன்றரை மணி நேரம் நாம் அந்த பித்திருக்களை உத்தேசித்து செய்துட்டால் இத்தனை பித்திருக்கள் சந்தோஷப்படுறா நமக்கு வியாதிங்கிற பயமே நமக்கு ஏற்படாது மன உறுதி ஜாஸ்தியாக கிடைக்கும் இத்தனை பேருக்கு பாகம் கிடைக்கிறது அத்தனை பேரும் அந்த கிணத்துல தொங்குறதை பார்க்குறார் ஜரத்கார் பார்த்து அழுது நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுறேன் அப்போது பித்தர்கள் சொன்னால் நீ நல்ல பொண்ணாக பார்த்து முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிண்டு உனக்கு சந்ததிகள் ஏற்படணும் உனக்கு குழந்தைகள் பிறந்திருத்தோம்னா நாங்கள் அத்தனை பேரும் திரும்பவும் பித்ருலோகத்தை அடைஞ்சோம்னா திரும்பவும் நாங்கள் இங்கே வரமாட்டோம் அது உன் கையில் தான் இருக்குது நீ செய்யணும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறான் நீ கல்யாணம்ாரத்துக்கு எனக்கு தகுந்தார் போல என்னுடைய கோத்திரமாக இல்லாமல் என் நட்சத்திரத்துக்கு பொருத்தமாக எனக்கு பொருத்தமான பொண்ணை நீங்கள் காட்டணும்னு நீ பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பு உன் கோத்திரமாக இல்லாமல் உனக்கு பொண்ணு உன் கண்ணில் படுவான்னு அனுகிரகம் பண்ணி பித்திருக்கள் அனுப்புகிறான் அப்படி அவர் பிரம்மச்சாரியாக இருக்கிறதுனால எப்படி போய் பொண்ணை கேட்குறது யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல இவருக்கு அவர் அப்படி எங்கெங்கே மனுஷாலாம் கண்ணில் படுறாரோ அங்கங்கெல்லாம் போய் எனக்கு கல்யாணமாகணும் பொண்ணு இருக்கான்னு கேட்குறார் அதில் சில பேர் சிரிச்சுக்கிறார் இவர் யாருன்னு தெரியல ஏதோ புத்தி சரியில்லையோ நமோ தெரியலேன்னு அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாரு அப்படியே பார்த்து ஒரு நூறு பேரை கேட்டார் அவர் அவருக்கு சரியான தகவல் கிடைக்கல திரும்பவும் கிளம்பின இடத்துக்கே வந்து ஹோன்னு சத்தம் போட்டார் எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பொண்ணே இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டார் காட்டில் ஏன் இருக்கானே அப்படின்னு ஒரு குரல் கேட்டது அவருக்கு பார்த்தால் அங்கே ஒரு புருஷன் வரார் அவர் நாகராஜர் நாகலோகத்திலிருந்து வரார் அவர் நாகராஜன் அவர் வந்து எனக்கு ஒரு தங்கை இருக்கா அந்த தங்கையை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ எங்கேருந்து வரேன்னு கேட்ட நான் நாகலோகத்திலிருந்து வரேன் நாகலோகமாக அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியலையே நம்ம ஊரில் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாலே சரியாக வராது இவர் நாகலோகத்திலேருந்து வரார் அந்த தேசத்தில் பாஷை என்ன அங்கே சமையல் என்ன சாப்பாடு என்ன இதெல்லாம் எந்த அளவுக்கு சரியாக வரும்னு தெரியலேன்னு அவருக்கு அது பிடிக்காமல் போகிறது அந்த விஷயம் இருந்தாலும் இத்தனை பித்திருக்களை பார்த்து நினச்சால் கவலையாக இருக்குது மனசுக்கு தங்க பேர்ன அப்படின்னு வேண்டா வெறுப்பாக கேட்ட தங்க பேர் என்னன்னு கேட்ட அவள் பேர் ஜரத்காரூன்னு பேருன்னு சொன்னார் என் பேர் தான் ஜரத்காரூ உன் தங்க பேர் என்ன யா அப்படின்னு கேட்ட அவள் பேரும் ஜரத்காரூனு தான் பேரு ஏன் இப்படி பேர் அமையிறது அப்படின்னா ஜரத்காரூ அப்படின்னா ரொம்ப வயசானப்புறம் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஜரத்காரூன்னு ஜரத்காரூன்னா ரொம்ப வயசாகி பிறந்த குழந்தைன்னு அர்த்தம் அப்படி ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்தையினால் ஜரத்காரோன்னு பேர் அப்படின்னு சொன்ன சரின்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த ஜரத்காருவ ஜரத்காரோ கல்யாணம் பண்ணிண்ட அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அந்த அங்கேயே ஒரு ஆசிரமம் மாதிரி ஒன்று நிர்மாணம் பண்ணிட்டு அங்கேயே வாசம் பண்ணுற அவருக்கு நெனைப்பு பூரா அப்படி வைராக்கியம் ஜாஸ்தியாக இருக்குது யாத்திரையாக போகணுங்கிறது அவருடைய எண்ணம் ஆனால் இத்தனை பித்திருக்கள் நம்மளால் அந்த இடத்துல தொங்கராலேன்னு அவருக்கு ரொம்ப வேதன் ஆகையினால அப்படியே ஒரு மாதிரி அந்த குடும்பத்தை நடத்தினு வராறுவர் அவருக்கு கொஞ்சம் காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஆஸ்தீ கன்னு பேர் அந்த குழந்தை பிறந்து அந்த புத்திரமுக தரிசனம் பண்ணணும்னு சாஸ்திரம் பித்தர்களுடைய பித்திருதோஷம் பித்தருக்கள் எப்போ திருப்தி அடையிறா பித்தர்களுடைய கடன் எப்போ தீர்றது அப்படின்னா புத்திர முக தரிசனம் புத்திரன்னு பிறந்து அந்த புத்திரனுடைய முகத்தை பார்த்தால் உடனே பித்தர்களுடைய கடன் தீர்ந்து போய்டுறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படி புத்திரன் பிறந்து ஆஸ்திகன்று பேர் வச்சு அந்த புத்திரனுடைய முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அந்த குடும்பத்தை விட்டுட்டு இவர் மேற்கொண்டு யாத்திரைன்னு கிளம்பி போயிட்டாருன்னு அந்த சரித்திரம் மேற்கொண்டு போகிறது அப்படி பித்தர்கள் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி கல்யாணத்தை கொடுக்குறார் இந்த நாளில் கல்யாணமாக அண வேண்டிய குழந்தைகள் நிறையா இருக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்னு நிறையா இருக்கா பகவான் தீர்மானம் பண்ணியிருக்க இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுக்கும் இந்த பையன்தான்னு பகவான் தீர்மானம் பண்ணியிருக்க ஆனால் நமக்கு தான் தெரியல இந்த பையனுக்கு பொண்ணு எங்கே பிறந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல இந்த பொண்ணுக்கும் இந்த பையன் எங்கே இருக்கான்னு அவளுக்கும் தெரியல ஆனால் நாம் அதை புரிஞ்சிக்காமல் நாம் எதிர்பார்ப்புங்கிற பேரில் எதை எதையோ கேட்டுருக்கும் இதை நாம் மனசில் வச்சுக்கணும் ஒவ்வொரு பொன்னாத்துக்காராலும் உன்னை மனசில் வச்சுக்கணும் என்னென்னா இந்த பொண்ணுக்குன்னு ஒரு பையனை பகவான் இந்த பொண்ணுக்கு முன்னாடியே சிருஷ்டி பண்ணி வச்சுருக்க அதை யாராலையும் மாற்ற முடியாது இந்த பொண்ணுக்கு இந்த பையன்தான் அப்படிங்கிற தீர்மானத்தில் மாற்றம் கிடையாது ஆகையினாலே அது நமக்கு கூடி வரும் ஒன்று ஜாதகங்கள் வரும் வர்ற பொழுது பார்க்கணும் பொருத்தமாக இருந்தால் பண்ணிவிடணும் அல்லது சுவாமிகிட்ட உத்தரவு கேட்கறது வந்ததுன்னா செய்துவிடணும் ஆச்சாரியால் கேட்கணும் பண்ணுன்னாருன்னா பண்ணிவிடணும் அதை நாம் தட்டி விட்டுட்டால் அதற்கப்பறம் கல்யாணம் ஆகாமையே போய்டும் நாம் எதிர்பார்த்தபடி நமக்கு அமையாது ஆகினாலே பகவான் தீர்மானம் பண்ணிருக்காருங்கிற தீர்மானத்தோடு நாம் பார்க்கணும் அப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு கல்யாணத்தை சேர்த்து கொடுக்கக்கூடியவா பித்திருக்கள் அதேனாலே இந்த ஸ்ராத்தங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புராணங்கள் நிறையா சரித்திரம் மூலமாக நமக்கு ரொம்ப வலியுறுத்தி காட்டுறது ராமாயணத்திலே கூட இது விஷயமாக ஒரு சம்பவம் இருக்குதுன்னு கருட புராணம் நமக்கு காட்டுறது அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்